மேலும் அழியில் உள்ளவருக்கு ஒரு ஊழியரையோ அல்லது அல்லாஹுவின் வழியில் பெண் ஒட்டகை ஒன்றையோ வழங்குவதாகும் என்று நபி அலிசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒன்று ஆறு இரண்டு ஏழு இது ஹசன் சத் என திரும்பியில் மாம் கூறுகிறார்கள்